ரச ஆண் குழந்தைக்கு ஒரே ஒரு ஆடு மட்டும் கொடுக்குற அளவுக்கு வசதி இருந்தால் என்ன செய்வதுன்னு கேட்டுருக்குறாங்க தாராளமாக ஒரு ஆடு மட்டும் கொடுக்கலாம் ரெண்டு ஆடு கொடுப்பது விரும்பத்தக்கதானே தவிர கட்டாயம் உண்டுமல்ல நவீசல்லா அலிசன் அவர்களே தம்முடைய பேரர் ஹசன் ரதிலான் அவர்களுக்கு முதல்ல ஒரு ஆடு தான் கொடுத்தாங்க அப்புறம் தான் இன்னொரு ஆடு கொடுத்தாங்க அதனால ஒரு ஆடு இப்போ வசதி இருந்தால் ஒன்று இப்போ கொடுங்க பிறகு அல்லாஹ் எப்போ வசதியை தர்றானோ இன்னொரு ஆடு கொடுங்க ஒரே ஆடோடு நிறுத்தி கொண்டாலும் அது அக்கீக்காவாக நிறைவேறிவிடும் அதில் எந்த குறையும் ஏற்படாது ஓல்லாஹம்